சீரியங்கேஜஸ்வினஸ் விஷாவகை ஓம் நமக்கு நல்ல உத்தமமான உயர்ந்த அறிவை தருகின்ற மத நூல்களுள் புராணமும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று காலையில் பார்த்தோம் அப்படிப்பட்ட புராணங்களும் நிறைய இருக்கின்றன அவற்றில் ஒன்று ஸ்ரீமத் பாகவத புராணம் இந்த பாகவத புராணம் பெரும்பாலும் பக்தர்களுடைய கதைகளை கூறுவதன் மூலம் பகவானுடைய மகிமையை பற்றியும் அந்த பகவானை அடைவதற்கான வழிமுறைகளை பற்றியும் மிக அழகாக சொல்லியிருக்கிறது பாகவதம் பக்தி பிரதானமான ஒரு நூலாக இருந்தாலும் ையும் ஆங்காங்கே மிகவும் அவசியமாக கூறியாக வேண்டும் என்று கருதி நன்றாக சொல்லியிருக்கிறது அதில் ஒரு பகுதிதான் உத்தவகீதா என்று பார்த்தோம் அந்த உத்தவகீதையிலும் ஒரு பகுதி ஹம்சகீதை என்று போற்றப்படுகிறது அந்த ஹம்சகீதையைத்தான் நாம் இந்த முகாமிலே படிக்கப் போகிறோம் இன்றைய காலையில் நான் இதை பற்றி ஓரளவுக்கு முகவரையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நாற்பத்தி இரண்டு ஸ்லோகங்கள் அடங்கியுள்ள இந்த ஹம்சகீத்தை எடுத்தவுடனேயே வேதாந்த கருத்துக்களை உபதேசிக்கின்ற பாங்கில் ஆரம்பிக்கிறது ஆகையினால் சில அடிப்படை விஷயங்கள் நன்கு தெரிந்திருந்தால்தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் மனதிலே விளங்கும் எங்கு தேவையோ அங்கு அந்த அடிப்படை விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் எடுத்த எடுப்பிலேயே பகவான் உயர்ந்த தத்துவங்களை கூற ஆரம்பிக்கிறார் பிறகு அதற்கு விளக்கம் தருகின்ற பாங்கில் பல ஸ்லோகங்கள் அமைகின்றன நாம் நூலை முறையாக படித்து பொரு தெரிந்து கொண்டு முறையை செல்லலாம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனை நமஸ்ரீபகவாச்சம் ரஜஸ்திதிபுத்திர்னச்சாத்மன ியமஹ சேவ சமதிபுர்ம சே நானிய சத்வம் பகவான் உத்தவருக்கு முன்பே பல விஷயங்களை கூறியிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது எனவே எடுத்த எடுப்பிலேயே பார்க்கிற பொழுது என்ன தொடர்பு இந்த ஸ்லோகத்துக்கென்று நமக்கு சந்தேகம் வரலாம் அந்த நூல் அந்த ஒரு பகுதியை பற்றி அதிகமாக நாம் பார்க்கப் போவதில்லை நேரடியாகவே கருத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி பண்ணலாம் கிருஷ்ணர் இங்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் நாம் எல்லோரும் நம்முடைய துன்பத்துக்கு காரணமாக மனதைத்தான் சொல்லியாக வேண்டும் அறியாமை என்பது நாம் சொல்கின்ற வழக்கமான ஒன்று என்றாலும் நம்முடைய மனசில் தான் துக்கம் என்கின்ற ஒரு அனுபவம் ஏற்படுகிறது சுகம் என்கின்ற அனுபவமும் மனதிலே தான் உண்டாகிறது இந்த சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் துக்கம் இல்லாமல் சுகம் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இது நம்முடைய சுவாவம் நம்முடைய விருப்பம் அதுதான் ட்ரெயின் கரெக்டாக ஏழு மணிக்கு போகணும்னு நினைக்கிறோம் டெல்லிக்கு வரணும்னு நினைக்கிறோம் வந்தா சுகமாக இருக்கும் அந்த ஏழு மணி தாண்டி பத்து நிமிஷம் ஆனாலே கஷ்டமாக தான் இருக்கு அதுக்கு பிறகு அது வந்துவிடும் வந்துவிடும் அது மாத்திரம் இல்ல ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட வரத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப நிறுத்துறான் துக்கம் இன்னும் அதிகமாகிறது இவ்வளவு தூரம் வந்திருக்கோமேனு யாரும் சந்தோஷப்படலை அதான் விசித்திரம் ஐயோ இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கே அப்படின்னு தான் நம்ம மனசுக்கு நினைக்க தோன்றுகிறது அதனால என்ன பண்ணுறோம் நிகழ்காலத்தை இழந்து நம்ம வந்து நிகழ்காலத்தை துன்பமயமாக ஆக்கி விடுகிறோம் இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இது புத்தி இல்லாத அதுக்கு காரணம் நம்ம சரியாக சிந்திக்கிறது இல்லை ஏன்னா எல்லாமே நம்ம கையில் இல்லைன்னு யோசிச்சோம்னா ஒரு நிமிஷத்தில் இதெல்லாம் போயிடும் இதனால் நம்ம அரசியல்வாதியை திட்டி அவனை தட்டி ஊரை திட்டி எல்லாத்தையும் திட்டி முடிக்கிறதுக்குள்ள சேஷம் வந்துவிடும் இப்படி எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா நம்முடைய அனுபவங்கள் சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அது மனசுலதான் நிகழ்கிறது மனசுல துன்பமே இல்லாத இன்பம் என்கின்ற ஒரு அனுபவத்தை மனசுல பெறணும்னு நாம நினைக்கிறோம் ஆனா இந்த உலகத்துல நம்முடைய எல்லா அனுபவங்களையும் பார்க்கிற போது அப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் அது மாத்திரம் அல்ல கிடைக்காதுன்னு சாஸ்திரமும் சொல்லுகிறது மனசில் நல்லா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் மனசில் பூரணமாக துக்கமே இல்லாத ஒரு சுகத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் அதுக்காகத்தான் உழைக்கிறோம் அதுக்காகத்தான் நாம் எல்லா படாத பாடு படுறதெல்லாம் அதுக்குத்தான் நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் அதுக்காகத்தான் இந்த கேம்புக்கு வர்றதும் அதுக்காகத்தான் எதுக்காக இருந்தாலும் சரி நாம் சரி பண்றதெல்லாம் அந்த மனசை சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்றோம் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க அவங்க புத்திசாலிகள் தெரியாமலும் சில பேர் பண்ணுவாங்க அவங்க யாருன்னு நான் சொல்லலை ஆகையினால இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பேர் இதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது நேர் மாறாகத்தான் இருந்து கொண்டு இருக்கு இங்க கிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா மனசுன்னு இருந்தா அது அப்படித்தான் இருக்கும் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்ற விஷயத்தை சுருக்கமா சொல்றேன் மனசுன்னு ஒன்னு இருந்தா அது நிச்சயம் அதுல கிரடேஷன் இருக்கத்தான் இருக்கும் ஆனா நீ ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உத்தவரே நீர் மனம் அல்ல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீர் மனம் அல்ல நீர்னா தண்ணி இல்லை நீர்னா நீங்க வந்து மனசு கிடையாது நீங்க மனசோட உங்களை சேர்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துன்பம் இல்லாத இன்பங்கிறது கிடையவே கிடையாது சுவாமிஜியும் காலம் ராதும் இந்த மனசு நான் நமக்கு இதுல இருந்து விடுதலை கிடையவே கிடையாது ஆகையினால ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார் சொன்ன உத்தவர்கிட்ட உத்தவரே இது ஆத்மா அல்ல நான் என்று குறிப்பிடுகிற பொழுது சாதாரணமாக மனத்தோடு சேர்த்து கொண்டுதான் ஜனங்கள் நான் என்று விவகாரம் பண்ணுகிறார்கள் ஆனால் பெரியவர்கள் சொல்லுவது யுக்தி பூர்வமாக அவர்கள் சொல்லுவது சாஸ்திரங்கள் எல்லாம் உத்கோஷிப்பது என்னவென்றால் நீ மனம் அல்ல நீ மனம் அல்ல சொன்ன மனசுல இருக்கிற நான் ட்ரை பண்றேன் நான் மனசே இல்லைங்கிற தத்துவம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு எதிர்பார்க்க போறேன் அதுதான் எப்பவுமே மாறி மாறி வரக்கூடியதாச்சினால இந்த மனசை நான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு விரும்பவே இல்லை புத்திசாலித்தனம் என்னன்னா ரொம்ப புத்திசாலி என்ன பண்றான்னா மைண்ட கண்டிஷனை கவலைப்படுறதில்லை மனசு அவனுக்கு பாரமாக தெரியறதில்ல இருந்துட்டு போட்டுமே உலகத்துல எத்தனையோ பொருள் இருக்கு என்னுடைய மனம் அவ்வளவுதான் இது சொல்றது ரொம்ப எளிது புரிந்து கொள்றது மிகவும் கடினம் புரிய சொல்ற போது புரியற மாதிரி தான் இருக்கும் மாதிரினாலே புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு மாதிரி தான் இருக்குமே தவிர நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனசை விட்டு பிரிக்கவே முடியாது நம்மளால் ஆனால் அது சாத்தியமாக இல்லையானா சாத்தியம்தான் சாத்தியம் இல்லாத உட்கார்ந்து பேசுறதுல பிரயோஜனமே இல்லை அதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்துக்கணும் நாம அதை பற்றி அதிகமாக சிந்தித்து அதுக்காக நம்ம காரியங்களில் ஈடுபட்டால் அது முடியுமே தவிர இல்ல அது நம்ம சொல்றது அப்படியே தான் இருக்கும் மனசு பாரமாக இருக்கிறது காரணம் மனசோட நம்மளை இணைத்துக் கொண்டிருப்பதுதான் காரணம் நான் மனம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் மனம் இல்லை என்பதை தெளிவாக திட்டவட்டமாக நன்றாக புரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் பிறகு மனதை சரி பண்ண வேண்டும் மனதிலே இன்பத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்துக்கு நாம போராட்டம் போறதில்லை போராட்டத்தை விட்டு விலகிடுவோம் நாம் அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அதுக்கு மனசை ரொம்ப பக்குவப்படுத்தியிருக்கணும் இந்த ஞானம் எதில் வந்தாகணும் தெரியுமோ அதே மனசுதான் வந்தாகணும் அதுதான் விசித்திரம் இந்த ஞானம் எதில் வந்தாகணும்னா அதே மனசில் தான் வந்தாகணும் ஆகையினால மனசை நன்றாக பக்குவப்படுத்தியிருந்தால் தான் நான் மனமில்லை என்று நமக்கு சாஸ்திரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவானது மனதிலே தங்க முடியும் ஆகையினாலதான் ஹோல் தர்மசாஸ்திரமே இருக்கு இல்லாட்டி தர்மசாஸ்திரம் உனக்கு தேவையில்லை நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போன்னு சொல்லிட்டு போகலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாதுன்னு எல்லாம் சொன்ன தர்மசாஸ்திரம் கடைசியில மனிதன் வந்து எவ்வளவுதான் நான் எவ்வளவு நல்லவனானாலும் என்னமோ மைண்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னா அப்போ தான் வேதாந்தம் பேசும் எடுத்த எடுப்பிலையே இதை சொல்லி கொடுக்குறது இல்லை சொல்லி கொடுக்கக்கூடாது சொல்லி கொடுத்தா தப்பாக புரிஞ்சுப்பான் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போகாது அடுத்தவனுக்கு தப்பாக வேறு சொல்லி கொடுத்துருவான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இயக்கமே உருவாகி அப்படி ஒரு என்ன அந்த சம்பிரதாயம் அந்த பரம்பரையை ஒன்று கிரியேட் ஆகிடும் அப்படி நாட்டில் நிறைய ஆகையினால் என்ன ஆகிடும்னு சொன்னால் தவறாக புரிஞ்சு கொடுவாங்கங்கிறதுனால தான் நிறைய பேர் சொல்கிறது இல்லை இது நீ வந்து கடவுள் மேலே பக்தி பண்ணு உங்கள் மனசுக்கு சாந்தி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அது பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு இந்த பண்ணு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம் நாம் ஆனால் உண்மையிலேயே முற்றிலும் நமக்கு துன்பத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே டோஸ் உடனே க்ளோஸ் ஆத்ம ஞானம்தான் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிற அந்த தத்துவ ஞானந்தான் இதற்கு வேறு வழி இல்லை என்று வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறது இந்த ஞானத்தை தவிர வேறு வழி இல்லை ஞானாதேவது கைவல்லம் நான் மனம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தை நீ பெற்றால்தான் நான் மனமில்லை இந்த மனதிற்கு சாட்சியாக இருக்கின்ற எங்கும் நிறைந்த பரிபூரணமான ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற என்பது ஒரு ஞானம் அது மாத்திரமல்ல இரண்டாவது நான் அனைத்து மனங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்ற சுத்த ஆத்மா ஒரு மனசு இல்லை அனைத்து மனங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்ற ஆத்மா பசுவோட மனசு புலியோட மனசு நாயோட மனசு நரியோட மனசு சமஸ்தனக்கும் சாட்சியாக இருக்கிற ஆத்மா தான் ஒரு மனசு இன்னொரு மனசு அறிய முடியாது ஆனா எல்லா மனசையும் அறியற சாட்சிய எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும் உங்க மனசை நான் அறிய முடியாது என் மனச நீங்க ஆனா மனதை அறிபவன் நான் அப்படிங்கிற அந்த தத்துவம் ஒன்னு நான் மனதை அறிகிறேன் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு மனசு பொதுவா இல்லை மனசு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமா இருக்கு ஆகையினால் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதா வேதாந்தம் இதை உபதேசம் பண்றதுதான் வேதாந்தத்தினுடைய நோக்கம் வேதாந்தா வேதத்தினுடைய நோக்கமே முதல்ல மன்னனுடைய மனதை நன்றாக பக்குவப்படுத்தி கடைசி தான் அந்த மனதையும் அழித்து விடுவது அழித்து விடுவதுன்னு சொன்ன அறிவால் அழித்து விடுவது அழிக்கிறதுனா பிசிக்கலா ஸ்தூலமாகவே அது அழிக்க முடியாது படைப்பு ஆனா அது நான்கிற எண்ணம் தான் நம்முடைய படைப்பு அந்த எண்ணத்தை மாத்திரம் தான் நம்ம நீக்கணும் ஆகையினால கிருஷ்ண பரமாத்மா இந்த உத்தவருக்கு என்ன சொல்லுகிறார்னா ஹே உத்தவரே மைண்டினுடைய கண்டிஷன்லாம் மைண்டினுடையது தான் மனதனுடைய நிலைகள் எல்லாம் மனதனுடையது தான் ஆத்மாவினுடையது அல்ல இதுதான் முதல் வரியில சொல்றாரு ஆத்மாவினுடையது அல்ல நம்ம மனச மனதனுடைய நிலைய சாஸ்திரங்கள் மூன்றாக பிரிக்கிறது பிரகாசம் பிரவிற்த்தி மோகம் அப்படின்னு மனதை மூன்றாக பிரிக்கிறது பிரகாசம் பிரி மோகம் பிரகாசிவாண்டிருஷ்ணர் பதினாறாவது அத்தியாயத்துல சொல்றது இந்த மூணு நிலைகள்ல இருக்கு அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கு அதுதான் அடிப்படை மனசு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு ஒரு நிலையில் போயிட்டே இருக்கு உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி அப்படின்னு சொல்லுவாங்க உண்ணுவது ஒரு நாழி கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அதுக்குமேல சாப்பிட முடியாது உடுப்பது நான்கு முழம் எட்டு முழும் வச்சுங்க தப்பு இல்லை ஆறு கஜம் வச்சாலும் சரி ஒன்பது கஜம் போட்டாலும் சரி ஒரு வார்த்தைக்கு அது எப்படி ஒரு நாலு முழம் அதெல்லாம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணப்படாது ரொம்ப முக்கியம் எண்ணுவது எண்பது கோடிங்கிறதே என்ன கணக்கு தெரியல சிந்தனம் மைண்டானா அப்படி இப்படி இப்படி இருக்கு நிற்கிறதான ஒரு கணம் நிற்க மாட்டேங்க சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத சகட மூட மட்டி அப்படின்னு திட்டுறார் அருணகிரிநாத் பகவானுடைய திருவடியை ஒரு அரை நிமிஷம் கூட வைக்க முடியலையே இது என்ன மனசுங்கிறார் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி ஏழ நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே இந்த மனசு இப்படி எல்லாம் எண்ணிட்டு இதனுடைய இதெல்லாம் ஒரு பெரிசா இருந்தாலும் கூட மூணு வகையா பிரிச்சுட்டாங்க அவங்க பெரியவங்க சொன்னேன் பிரகாசம் பிரவிற்த்தி மோகம் சில நேரம் பார்த்தா மனசு ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு மிக மிக சில நேரம் என்னமோ ரொம்ப கிளியரா நமக்கு எல்லாமே வாழ்க்கையை புரிந்து விட்ட மாதிரியும் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு அறிவு ஒரு சீரான தன்மை மனசில் ஒரு இனம் தெரியாத ஒரு ஆனந்தம் இப்படி ஒரு ஒரு நிலை மனசுக்கு வருது அபூர்வமாக ரிஷிகேஷுக்கு வந்தா இப்படி ஒன்று வருது இப்படி ஒரு அவஸ்த இதுக்கு பேர் பிரகாஷ அவஸ்திராசம் எதா இருந்தாலும் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஒன்றும் கஷ்டமே இல்லை ஒருத்தர் பேசினா தெளிவாக நமக்கு புரியுது நாமளும் தெளிவாக கேட்குறோம் எல்லாமே தெளிவாக இருக்கு குழப்பமாக இல்லை குழம்பா இல்லை ரசமாக இருக்கு இது எப்பவும் கொஞ்ச நேரம் இருக்கு அப்புறம் சில நேரங்கள்னா என்னென்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அங்கே போடணும் இதை போடணும் எஸ்டிடி பண்ணணும் லெட்டர் போடணும் அதை செய்யணும் இதை செய்யணும் என்னென்ன அங்கே பண்ணு மறந்துட்டேன் வந்துட்டேன் அங்கே இருந்து ஒன்று சொன்னேன் அது என்ன பண்ணானோ தெரியல இப்படியே போயிட்டு இருக்கும் மைண்டு ஒரே பிரவருத்தி குறைக்டாக கொஞ்சம் நேரம் இருக்குது கொஞ்சம் நேரம் இருக்கோ இல்லையோ தெரியல இருக்குதுன்னு வச்சுப்போம் அப்படி இருக்குது ஒரு அவஸ்தை நம்ம அனுபவிக்கிறதுனால தானே அதை பேச முடியுது ஆயினால் அது இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவ் மைண்ட் முதல்ல குய்ட்டிடியூட் மைண்ட் காம் மைண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்புறம் பல நேரங்கள்ல நம்ம பேசாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது வண்டி பயங்கரமாக போகிறது அது பிரவருத்தி அவஸ்தா நிறைய பிரவருத்திக்கிறது சும்மாவும் அப்புறம் மூன்றாவது ஒரு அவஸ்தை ஒன்றுமே இருக்காது அது கிளியராகவும் இருக்காது ஆக்டிவாக இருக்காது டல்லாக இருக்கும் அப்படியே அழுது வடி ஒன்றுமே சிந்திக்க தெரியாது ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காது படுத்தா போகிறோன்னு இருக்கும் எதையோ ஒன்று செய்யணுன்னு ஆரம்பித்தா ஒன்று பதினஞ்சாக மாறும் அது ஒரு வேலையை இருபத்தஞ்சி தினம் செஞ்சால் கூட சரி வராது அப்படி சரியாக ஒன்று வேலையை செய்ய முடியாது நிறைய எழுதச்சுன்னா நிறைய லெட்டர் மிஸ்டேக் வரும் பேச சொன்னால் வார்த்தை எல்லாம் வளரும் இப்படி ஒரு அவஸ்தை அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்னா விட்டால் தூங்கிடும் விட்டால் பேசாமல் பேசிவ் கண்டிஷனுக்கு போய்ட்டு ஆக்டிவ் கண்டிஷன் இல்லாட்டி பேசிவ் பேசாமல் உட்காந்துடும் சாப்பிட்ற சில பேர் உண்ணா உறங்கணும் உறங்கினா உண்ண உண்ணணும் மற்ற நேரம் எந்த பணி வேணாம்னு செய்யான்னு நான் மலையாளத்தில் தூங்கணும் தூங்கினா சாப்பிடணும் என்ன பண்ணுவான்னா தூங்குவான் தூங்கி எழுந்த உடனே சாப்பிடுவான் சாப்பிட்ட உடனே என்னோம்னா தூங்கிடுவான் இதே திரும்ப திரும்ப பண்றது சில பேருக்கு அதே தான் இப்படி ஒரு நிலையிலும் போய் கொண்டே இருக்கு நீங்க எல்லாத்தையும் மூணு அவஸ்தைக்கு மேல வித்தியாசமே வராது கிருஷ்ணர் கீதையில் சொல்லுகிறார் சுகசங்கிருஷ்ணாங்க <coughs> மோகனம் சர்வேஹி நாம் இப்பிரமாத நித்ராபி தன் நிபத் மூணு ஸ்லோகம் பதினாலாம் அத்தியாயத்தில் முக்கியமாக கிருஷ்ணர் சொல்லுகிறார் இதுக்கு இன்னொரு பேர் சம்ஸ்கிருதத்தில் உண்டு சாத்விக அவஸ்தா ராஜச அவஸ்தா தாமச அவஸ்தா பிரகாசமா இருக்கே ரொம்ப தெளிவா இருக்கிறதுக்கு பேரு சாத்விக அவஸ்த நிலை ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது அதுக்கு பேரு ரஜோ அவஸ்தா அப்புறம் இந்த மாதிரி சோம்பேறித்தனமா கவனம் இல்லாம தூங்கி வழியிற மைண்டு அது வந்து தாமச அவஸ்தா அதுதான் கிருஷ்ண சொல்லுகிறார் சத்வம் பிரகாசம் சோகமேவ சாண்டவ இந்த மூணு கண்டிஷனும் வருகிறது ஆனா அது நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை அறிபவன் நீ நீ அதுவன்று நம்ம என்ன சொல்றோம் சுவாமிஜி நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் இப்போ அப்படின்னா நீ டல்லாக இருக்கியா உன் மைண்டு டல்லாக இருக்குன்னு நீ சொல்றயாண்ணா நீங்க எந்த ஊர்லேருந்து வந்து பேசுறீங்க நீங்க எங்கே படிச்சீங்கன்னு கேட்டுடுவீங்க இல்லையா நான் டல்லாக இருக்கேன் தான் நம்ம சொல்றோம் சுவாமிஜி எனக்கு இப்போ எல்லாம் ஐ ஆம் வெரி வெரி கிளியர் அப்படின்னா நீ கிளியரா உன்னை கிளியராட் யோசிக்கிறது ஓஹோ நான் மனசு மனசு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணுகிறது நேர அதைத்தான் உடைக்கிறது நமக்கு மனசோட தான் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கு எல்லாரும் படாத பாடுபடுறது இந்த மனசுக்காக கங்கை கரையில சாத்திக அவஸ்தராஜச அவஸ்தா அப்புறம் ராத்திரி ஆனால் தெரிஞ்சு போயிடும் நேற்று மீட்டிங்ல இருந்தது தாமச அவஸ்தா இப்போ இப்படியே இந்த மைண்ட் மாறி மாறி மாறி போய்கொண்டிருக்கிறது அத கிருஷ்ண சொல்றார் அதெல்லாம் சமஹா சமஸ்கிருதத்துல இந்த பேர் இந்த வார்த்தை புரியல என்ன புரிஞ்சுங்க சத்வம் அது வந்து தெளிந்த அறிவை குறிக்கும் இன்பத்தை குறிக்கும் அழுக்கு இல்லாத தன்மையை குறிக்கும் மனதுல குற்றம் ஆசைகள் இல்லாத ஒரு நிலையை குறிக்கும் தத் சத்துவம் நிர்மலத்துவாத் பிரகாசகம் அனாமயம் அருமையான வார்த்தை கிருஷ்ண அது நிர்மலமாக இருக்கிறது அது ஒளி ஒளி விளங்குகிறது அனாமயம் எந்த விதமான உபதிரவமும் அது இன்பத்தின் மீது நாட்டம் கொள்ள செய்கிறது சுக சங்கேன பத்ராதி அறிவு பூர்வமான இன்பத்தில் ஞான சங்கேன சானக இமோஷனே சொன்னா அது ரலக்சுவல் பிளர்மோஷனே கிடையாது உணர்ச்சி பூர்வமானது அறிவுபூர்வமான பிரவருத்தி சொன்ன அது உணர்ச்சி பூர்வமானது மயக்கமா இருக்கிறது அது உணர்ச்சியினுடைய ஒரு கீழ் நில கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்லுவார் ஞானி எப்படி இருக்கிறான்னு தெரியுமா அர்ஜுனா இந்த மைண்டினுடைய நல்லது நடக்கிற போது ரொம்ப அதை பிரவருத்திக்கிற போது வெறுக்கிறது இல்லை நான் காங்க அவன் வந்து இந்த அவஸ்தை இப்படி இருக்கணும் அந்த அவஸ்தை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆர்டரே போட மாட்டோம் டிபெண்ட் பண்ணிருக்குறது புண்ணிய பாபம் நிறைய பேருக்கு அது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம் நீங்க என்னதான் அருமையான பண வசதியோட பங்களாக்குள்ள இருந்தாலும் ஏசி ரூம்லேயே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாப்பம் ஆக்டிவா வேலை செய்யணும்னு அந்த பாபம் தீர்மானம் பண்ணியாச்சு பகவான் மூலமாக உள்ள உட்காந்து அழுதுட்டுருப்பீங்க வசதியா தூக்கப்படுறான் என்ன அது பாப்பம் வந்து இந்த நேரத்தில் இவனுக்கு பாப பலன் கிடைக்கணுங்கிறத தீர்மானம் பண்ணியாச்சு பகவான் ஒ முடியாது தீர்மானம் பண்ணியாச்சு பகவான் ஒன்னும் நடக்காது இது இருந்து என்ன தெரிகிறது வெடிசன் அந்த புண்ணிய பாபத்தை பண்ணி அது இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு அப்புறம் நம்ம பழக்க வழக்கங்களை முன்னிட்டு இருக்கு ரொம்ப இது ரொம்ப விசித்திரமான ஒன்று இந்த மனச புரிஞ்சுக்கிறது அது என்னெல்லாம் அது புண்ணியபாவத்தை முன்னிட்டு இருக்கு நம்ம பழக்க வழக்கங்களை முன்னிட்டு இத்தனையும் அதுல இருக்கு எல்லாத்தையும் நீங்க வந்து தீர்மானம் நீங்க என்ன பண்ணாலும் சரி நீங்க ரொம்ப நல்லா இருக்கிற போது கூட திடீர்னு உங்களை அறியாம ஒரு காரணமும் மனசு துக்கப்படும் உங்களால ஒண்ணுமே கண்டேபிடிக்க முடியாது என்னமோ தெரியல என்னமோ தெரியல மனசு இப்படி இருக்குது மனசு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி இருக்குது நமக்குள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல இன்னொருத்தனை சொல்லி அவனு துக்கப்படுத்திடுவோம் எனக்கு காலையிலேருந்து என் மைண்டு பார்த்தே ஆனால் அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு ஒன்றுமே பண்ணலம்மா நல்லா தான் இருந்தேன் என்னமோ தெரியல திடீர்னு மைண்டில் வந்து இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு அது என்னவோ நம்மளை பண்ணுது அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டம் அதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது என்ன என்ன சொல்லுகிறது அதான் அதிருஷ்டம் காரணத்தை சொல்ல முடியாது நீ பண்ணின பாபு ஒரு காரணமும் இல்லாமல் திடீர்னு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரே மூடுதான் வீடு முழுக்க அப்படியே அப்படியே சந்தோஷ மயம் அது நம்ம சந்தோஷமா இருந்தா போறாதா இன்னொருத்தான் துக்கமா இருக்கணும்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தணும் சேம் அதே மாதிரி தானே அவங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி கேசி ஒரே குஷி ஒரு காரணமும் இல்லை சில சமயம் காரணம் இருக்கும் காரணத்தினாலும் சில சமயம் வரும் காரணம் இல்லாம திடீர்னு நினைச்சாச்சுன்னா நமக்கு ஒண்ணுத்துக்குமே வழி இல்லாம மரத்தடியில பிச்சை எடுத்துட்டு இருந்தா கூட ஆனந்தம் மனசுல இருக்கும் ஆனா என்னதான் வசதியா இருந்தாலும் சரி பாப்ப வேலை செய்யணும் தீர்மானம் பண்ணினா துக்கப்பட்டுதான் இவங்கள யாரும் மறுக்க முடியுமா இத அனுபவம் இருக்கா இல்லையா ஆகையினால இந்த அதாவது திடீர்னு வருது பாருங்க அப்பத்தான் இந்த அதிர்ஷ்டத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் இப்ப இந்த மைண்டினுடைய கண்டிஷன் இந்த புண்ணிய பாபம்ங்கிற கர்மாவனால இருக்கிறது அப்புறம் நம்ம பழக்க வழக்கங்களால இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் மைண்டு எப்படியே போயிட்டு இருக்கு ஆக என்னால கொஞ்ச நேரம் சாத்விக அவஸ்தா ராஜச அவஸ்தா தாமச அவஸ்தா இதுலேயே மாறி மாறி போயிட்டு இருக்கு கிருஷ்ண சொல்றார் இது ஞானியோட மைண்டுக்கும் இருக்கும் எல்லாரோட மைண்ட் எத்திர எத்திர மனஹா தத்திர தத்திர குணத்திரயம் எங்கெங்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அங்கு இந்த மூன்று குணங்களும் இருக்கத்தான் செய்யும் எத்தையும் ஒரு மீனிங் அது பந்தப்படுத்துறதுன்னு ஒரு அர்த்தம் கயிறு குணம் சொல்லுவாங்க அகத்தின் அழகு என்ன இருக்கீங்க அப்படின்னு நான் டல்லா இருக்கேன் கோபம் வரும் போது பெசாம போயிடணும் பிரசன்னதா இல்லை அப்படின்னு பேசாமல் போயிடும் இது ஞானிக்கும் இருக்குங்க கிருஷ்ணர் ஞானிக்கு அதிகமாக சாத்திகம் இருக்கும் அப்புறம் குறைவாக ராஜசம் இருக்கும் தாமசம் அவனுக்கும் இருக்கும் ஆனால் அதை பற்றி அவன் ஒரி பண்ணுறதே இல்லையா ஏன்னா அது வந்து தான் அதுன்னு அவன் நினைக்கிறது இல்லை அதனால அவனுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை தன்னுடைய மனசனுடைய கண்டிஷனை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை கவலைப்படுறதே இல்லை சாமிஜி மனசுலே கவலை வரும் அந்த கவலை அவனுக்கு தெரிஞ்சுட்டு அப்பேற்பட்ட ஒரு மகிமே இருக்கு மனசுல கவலைப்பட பாபம் வேலை செஞ்சு துக்கத்தை கொடுக்கணும்னு இருந்தாலும் கூட நான் மனமில்லை அப்படிங்கிற அந்த பெரிய ஞானம் உயர்ந்த ஞானம் உத்தமமான ஞானம் குரு கிட்ட போய் உட்கார்ந்து முறையாக தெரிந்து கொண்ட அந்த ஞானம் இல்லாதாக்கி விடுகிறது பண்றது இல்லை ரொம்ப சுருக்கமா சொன்னோம்னா அந்த மைண்ட்ல துக்கம் வருதுன்னு சொன்ன உடனே அவன் பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ உடன்பாட்டிலையோ எதிர் முறையிலேயோ அவன் செயல் புரியவா இல்லை அதை பத்தி கவலையே படுறது அது அப்படித்தான் இருக்கும் மனசுன்னு இருந்தா அது மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு சொல்லி பேசாம இருந்துடும் அது பகவான் அப்படி பண்ணிருக்கார் அதை பத்தி கவலையே படுறது ிகேஷ்லயே இருந்துடலாமா நிறைய பேர் நினைப்பாங்க அப்புறம் நாளைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா லெட்டர் எல்லாம் போட ஆரம்பிப்பாங்க அது என்னதான் நல்ல கண்டிஷன் இப்ப நான் சொல்றேன் யாருமே போக வேண்டாம் யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க இங்கேயே ஆசிரமத்திலே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் ஊருக்கே போக வேண்டாம் அப்படின்னா நாளை காலம்பரத்துல ஆசிரமத்துக்குள்ள ரூம்ல ஒரு ஆள் இருக்காது இங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க ஆசிரமம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அழகான கங்கை ரூம்ல வேண்டியது வேளா சாப்பாடு மணி அடிச்சா சாப்பாடு எங்களுக்கு காலம்பரம் கூட ஆயிடுச்சு இதெல்லாம் வேளா வேலைகி எல்லாருக்கு அப்பா இங்கிருந்து சோறுகண்டை இடம் சொர்க்கலோகம் கஞ்சி கண்டை இடம் கைலாசம் அப்படி சொன்ன மாதிரி பேசாம இங்கேயே இருந்தடலாம் அப்படின்னு நானும் உங்கள்ட்ட வந்து இந்த மைண்ட் தான் ரொம்ப அழகா இருக்கேன் எதுக்கு அந்த மெட்ராஸ்ல போய் தண்ணி இல்லாத அவஸ்தை ஊர்ல ஆயிரத்தட்டு ப்ராப்ளம் நம்ம பேப்பரை திறந்தா ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் விஷயம் இல்லை அங்க நிம்மதியா இருக்கு ஆனந்தமா இருக்கு அப்படி இருக்கலாம் இருக்க மாட்டோம் முடியாது பயப்படாதீங்க யாரும் நான் இன்னும் அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டேன் அப்ப மனசு வந்து இப்படி அப்படி இருக்கிறதா அதனுடைய சுபாவம் நமக்கு என்னமா சாத்திகம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் மனசுல நமக்கு திருடமா அங்க எத்தனை உட்கார்ந்துகிட்டு இருக்கு ஊர்ல ஆயிரத்தி எட்டு விவகாரம் இருக்கு இங்க வந்தே அவனை விட அங்க அவங்கள விட்டு நான் பிரியமாட்டேன்னு சொல்றேன் நாம இங்க வந்து நமக்கு என்ன பண்ணணும் ஐயோ நாம கூட சேர்ந்துருக்கணும் ஐயோ இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் அவ்வளவு தூரம் இருக்கேன் எங்களை ஒரு ரூம்ல போட்டீங்க அவங்கள அங்கே போட்டுருக்கீங்க உங்கள்கிட்ட பேசவும் முடியல கஷ்டமாகவும் இருக்கு நமக்கு இங்கேயே அபிமானம் போங்க தூக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் வச்சிருக்கு சேர்த்தே போட்டு சிலதெல்லாம் வழி அட்லீஸ்ட் இங்கே வந்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் இங்கேயும் வந்து பிரிச்சு விட்டோம்னா சில இடத்துல சில பேருக்கு பண்ணனுப்போம் வேற வழி இல்லாம ஆகையினால எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுனால அப்ப இது எல்லாமே மைண்டினுடைய கண்டிஷன் குணாக புத்தேகே புத்தேகன்னா புத்தியினுடையவைகள் இந்த இடத்துல புத்தி மனசு எல்லாம் அந்த தர்மா இத்தி அர்த்த அந்த தர்மங்கள் அது அப்படித்தான் இருக்கும் ஏன்னா இந்த மனசு எதுலிருந்து வந்தது தெரியுமோ சூக்ஷமான பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்ததுதான் மனசு அந்த சூக்ஷமான பஞ்சபூதங்கள் எதிலிருந்து வந்தது தெரியுமோ அம்மா மகாதேவி மாயா இந்த மாயைக்கு எத்தனை குணம் இருக்கிறது மூன்று குணம் இருக்கு அந்த மூன்று குணங்கள் மாயையில் இருக்கிற போது அது வந்து சாமிய அவஸ்தா என்று சொல்லப்படுகிறது அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லாமல் அப்படியே இருக்கான் பாசிவ் கண்டிஷன் அப்புறம் அதில் சில மாற்றங்கள் ஒரு மிக்சர் அதுக்கப்புறம் சூக்மபூதங்கள் எல்லாம் தோன்றுகிறது அந்த சூக்மபூதங்கள்லருந்து மனசு உற்பத்தி ஆயிருக்கு ஆகினால இருக்கிற குணங்கள் காரியத்திலும் இருக்க வேண்டும் என்கின்ற நியாயப்படி மாயையில் இருக்கின்ற மூன்று குணங்கள் மாயையினுடைய காரியமாகிய மனதிலும் இருக்கிறது மாயையில மூன்று குணம் இருக்கு சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம்ங்கிற மூணு குணத்தோட சேர்ந்துதான் மாயா தத்துவோத ஞாபகம் இருந்தா படிச்சு பாருங்க ஞாபகப்படுத்தி பாருங்க பிரம்மாஸ்யா சத்வர்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி சுவாமிஜின் ஆத்மபோதத்துல சொல்ல போறார் ஆகியனால இந்த மாயா அப்படிங்கறதுல இருந்துதான் இந்த மனசு உற்பத்தி ஆயிருக்கு ஆகியனால மனம் மனத்தினுடைய தாய் யாருன்னா மாயா மாய என்ன சுவாமி கேட்காதீங்க நான் இப்ப அத பத்தி விளக்க போறதில்லை மாய என்ன கொஞ்சம் யோசிச்சு போயிடும் அதுக்கு பேரு தான் மாயிச்சு போயிடும் அதுதான் மாயா ஆனா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காணல் நீர் இருக்கு பாருங்க காணல் நீர் என்ன தெரியும் இருக்கா இல்லையா இருக்கு இருக்குற மாதிரி இருக்க தவிர வாஸ்தவமாக இருக்க உண்மையில காட்டிக்கிறீங்களா இப்படி ஒரு குண்டு போட முடியுமா அப்படின்னா நான் சொல்லல சாஸ்திரம் சொல்லுறது அது யுக்திக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு எது அறியப்படும் பொருளோ அது அறிபவன் இல்லை இதுதான் சிம்பிள் லாஜிக் அறியப்படும் பொருள் அறிபவன் ஆக முடியாது சாதாரண நியாயம் மனது நம்மால் அறியப்படுகிறது அறியப்படுபவர் பொருள்கள் மாறக்கூடியவைகள் அறிபவன் சந்தேகம் இருக்கா அறிகின்றவன் மாறுகின்றவனா மாறாதவனா மாறாதவன் நான் மாறாதவனா மாறுகின்றவனா மாறாதவன் மனம் மாதா இல்லையா மாறுகின்றது நான் மனமா நானா வேறாள் நியாயம் ஆக என்னால சுவாமிஜி இதெல்லாம் புரியுது நல்லா புரியுது குழப்பமே இல்லை ஆனா என்ன ஆனா ஆவண்ணா ஈனா ஈ அண்ணா அவ்வளவுதான் அதுக்கு மேலே பேசப்படாது புரியுது தாங்க முடியல என்னமோ போக மாட்டேங்குது நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் தெரியும் கெட்ட விளக்கம் தெரியும் தெரியும் கெட்ட விளக்கம் தெரியும் ஆனால் விட முடியலையே அப்படின்னா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் அர்த்தமா அறிவு இல்லைன்னு அர்த்தமா சுவாமிஜி நீங்க ரொம்ப தாக்குறீங்க அது உங்களுக்கு இல்ல எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் யாரா இருந்தானே எல்லாருக்கும் ஒரே நியாயம் தானே அவ வந்து இது வந்து தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுபடி நாம நடக்க முடியலன்னு சொன்னா நமக்கு புத்தி இருந்தும் ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் அதுபடி நடக்கணும் இதுக்குத்தானே இந்த பிறவி நிச்சயமா இந்த பிறவி சாஸ்வதமா நீங்க என்ன ஜோசியம் பார்த்தாலும் ஒரு ஜோசியம் நான் சொல்றேன் கரெக்டா உங்க ஜோசியம் ஆயிரம் ஜோசியம் இருக்கலாம் சொல்லலாம் நீ வந்து அப்படி வருவே இப்படி வருவே உனக்கு இது வரும் அது வரும் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போட்டோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஜோசியம் எல்லாம் நான் படிக்கிறதே இல்லை அதெல்லாம் ஒரு ஜோசியம் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஜோசியம் எல்லாருக்கும் தெரியும் நான் சொன்னப்பறம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுடும் அந்த ஜோசியம் நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு சேர்த்து போயிடுவோம் சந்தேகமா சந்தேகம் இல்லையே கண்டிப்பாக சாப்பிடறோம் சந்தேகம் இருக்கா அது என்னைக்கு போவோன்னு தெரியாது அவ்வளோதான் நல்லதாக போச்சு தெரியாமல் இருக்குது தெஞ்சி அது வேற பயமா இருக்கும் ஆக இது ஒரு மகா ஜோசியம் உயர்ந்த ஜோசியம் அப்போ இது இது இவ்வளவு தூரம் நமக்கு வாழ்க்கை இவ்வளவு ஸ்திரம் தெரிஞ்சிருந்தும் நமக்கு வந்து இவ்வளவு அட்டாச்மெண்ட் இவ்வளவு அபிமானம் இத்தனை இது எல்லாம் வச்சுக்கிட்டு விடமாட்டேன் அப்படியே பிடிச்சிக்கிண்டு இருக்கும் நாம ஆனா கிருஷ்ணன் சொல்றார் அதெல்லாம் நீ இல்லவே இல்லை இத்தனை போய் எதுக்கு அவஸ்தப்படுற ஆகையினால் குணாக எத்தனை பேருக்கு எவ்வளோ கற்பனை கோட்டைகள்ங்கிறீங்க வாழ்க்கையில் அவங்களானால் அது இது இது எல்லாம் பண்ணி அப்படி ஆக்கு பண்ணணுமாக்கும் இப்படி செய்யணுமாக்கும் இப்படி செய்யணுமாக்கும் நான் கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் சாமியார் ஆகிட்டால் இல்லைன்னு சாமியாராக ஆகிட முடியுமான்னு கேட்டுவிடாதீங்க செய்ய வேண்டியது ஆனால் அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் அது எத் நமக்கு தேவைகளில் ஒன்று அவ்வளவுதான் நிறைய பேருடைய காலையில இருந்து இரவு வரைக்கும் சிந்தனை அதேதான் அதை சரி பண்ணியானும் இதை சரி பண்ணியானு சொல்லி கடைசியில உயிர் போற ஐயோ நான் வாழ்க்கையில என்ன வாழ்ந்தேன் என்ன செஞ்சேன் செய்ய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட விட்டுட்டேனே அப்படின்னு நம்ம கடைசி நேரத்துல நினைச்சா மனசுக்கு இன்னும் துக்கத்தோட சாவும் அப்படி இருக்க கூடாது ஆக என்ன கிருஷ்ணர் அது கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்றது எதுக்காக சொல்றார் அது வந்து கடைசி நேரத்துல நம்ம வருத்தப்படுறோம் வேற விஷயம் கிருஷ்ணர் இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்றாரு திருப்தியாக வாழணும் மனசனுடைய தர்மங்கள் நான் இது அல்ல அப்படிங்கிற ஞானத்தோட இருக்கணும்னு சொல்றார் கிருஷ்ணர் ஆஹ சத்வம் ரஜா தமஹா இத்தி குணாக புத்தேகே பவந்தி நச்ச ஆத்மனாக பவந்தி எல்லாம் மனதனுடையவைகள் இந்த அதனுடைய கிளாரிட்டி அதனுடைய ஆக்டிவ் அதனுடைய சோம்பேறித்தனம் எல்லாமே மனதனுடைய நிலைகள் நீங்கள் இதை சொல்லிட்டு ஆஹா சோம்பேறித்தனம் மனதனுடைய நிலை கவலையே இல்லை நான் இனிமேல் சோம்பேறியாகவே இருந்துவிட்றேன்னா ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனத்தை விட்டவனுக்கு தான் இந்த உபதேசம் ஏற்கனவே இருக்கிற சோம்பேரியா இன்னும் முழு சோம்பேரியா மாத்திரத்துக்கு இல்லை இந்த உபதேசம் அப்படி பண்ணினா சாஸ்திரத்துக்கு ரொம்ப அனர்த்தம் வந்துவிடும் அதில் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற ஆழ்ந்து அமைதியாக சிந்திக்கின்ற ஒரு மனிதனுக்குத்தான் இந்த உபதேசம் அவனுக்கு சொல்லுகிறார் கிருஷ்ணர் சத்தம் ரஜஸ்தம இது குணாக புத்தேகே பவந்தி நச்ச ஆத்மனாக பவந்தி ஆத்மாவுக்கு இது கிடையாது எவ்வளவு ஃப்ரீ பாருங்க எதாவது நம்ம ட்ரை பண்ண போறோமா இனிமே இது தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்ன என்ன அடையணும் நினைக்க போறோம் அடையறதுக்கு என்ன இருக்கு அடையறதுக்கு என்ன இருக்கு ஏற்கனவே நான் இதெல்லாம் நினைத்துனால என்னமோ அதை அடையணும் இது அடையணும் அங்க போகணும் இங்க போகணும் நினைச்சேன் இப்ப நான் தான் எங்கும் நிறைந்தவன் சொன்ன உடனே போக்கும் வரவும் புனர்வுமிலா புண்ணியன் இறைவன் மாத்திரம் இல்ல நானும் புரிஞ்ச பிறகு நான் எங்க போறது என்ன அடையிறது ஒன்னும் தேவையில்லை இது முதல் வரி இதுதான் ரொம்ப அழகான வரி இந்த வரியை மறக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில சத்வம் புத்தேத் கீதையில கிருஷ்ணர் இதே வார்த்தையை சொல்றார் இதெல்லாம் பிரகிருச்சுங்கிறார்கள் இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இதெல்லாம் மனசுங்கிறார் உண்டானதுதான் மனசு மனசில் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு நம்முடைய மத இலக்கியங்களிலேயே மிக முக்கியமான ஒரு வரி இந்த புத்தியை சார்ந்தவைகள் ஆத்மா அல்ல ஆத்மா அல்லது மனதை அறிகின்ற ஆத்மாவனுடையது அல்ல ஆத்மா அல்ல சுகி துக்கி அல்ல நான் சுகி பரம ஆனந்தி கிடையாது நான் இதெல்லாம் மைண்டினுடைய கண்டிஷன் நான் பரம ஆனந்தா பரம பிரேமாஸ்பதாத் பஞ்சதில படிச்சிருந்தா தெரியும் அடுத்த வரியில் என்ன சொல்லுகிறார் கிருஷ்ணர் இந்த ஞானம் வரையணும்னு சொன்னா நீ நல்ல சத்துவகுணத்தை கிரியேட் பண்ணணும் எப்படி அழகான டெவலப்மெண்ட் பாருங்க உனக்கு இந்த ஞானம் வேலை செய்யணும்னா ஓம் மனசு தெளிவா இருக்கணும் எப்பவுமே அதுக்கு நீ நிறைய நிறைய அபியாசம் பண்ணணும் ஏன்னா மனதை கொண்டுதான் மனதை வெல்ல வேண்டும் முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது போல எந்த மனம் நமக்கு இடையூறு செய்கிறதோ அந்த மனதை கொண்டேதான் அந்த மனதை நாம் வெல்ல வேண்டும் பந்துர் ஆத்மாத்மனஸ்தைவாத்மநாஜித அநாத்மனஸ்து வர்த்தேதாத்ருவது தன்னுடைய மனதை ஒழுங்குபடுத்துகிறானோ அவனுடைய மனம் அவனுக்கு நண்பன் எவன் தன்னுடைய மனதை ஒழுங்குபடுத்தாமல் மனம் போன போக்கிலே விடுகிறானோ அவனுடைய மனம் அவனுக்கு பகைவன் நம்முடைய சாஸ்திரங்கள்னா வெளியில யாரும் நமக்கு பகை உறவுன்னு சொல்றதில்லை உன்னுடைய மனம்தான் உனக்கு நண்பன் உன்னுடைய மனம்தான் உனக்கு பகைவன் ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இவங்கள்லாம் எனக்கு தலைவலி கொடுக்குறாங்க இவங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறாங்க சந்தோஷத்தை கொடுக்கறவங்களோட குரூப் சேர்ந்துடுறோம் இல்லையா துக்கம் கொடுக்குறவங்களோட சேருவோமா யாராவது சேர மாட்டோம் அப்ப வந்து என்ன ஆகிறது நம்ம வந்து வெளியில தான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் மனசை சரி பண்ணிட்டா அதுக்காக நான் இது ப்ராக்டிக்கலாக எவ்வளவு தூரம் இது பாசிபிள்னு நான் பேசலை இப்போ ஆனால் மனசை நன்றாக வைத்துக்கொண்டா நம்மளை சகசிரநாம அர்ச்சனை பண்ற முன்னாடி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் சகசிரநாம அர்ச்சனைனா அதர்வேன் வந்து நம்மள்கிட்ட வந்து நம்மளை நல்லா திட்டுவாங்க உதாரணத்துக்கு மாமியார் மருமகளை திட்டுவது மருமகள் மாமியாரை திட்டுவது போயிச்சு உதாரணத்துக்கா இல்லை இப்படி ஒருத்தர் ஒருத்தரை திட்டு வச்சு நமக்கு முன்னாடியே பண்ணணும் பண்ணணும் சொல்லிட்டு வாழ்க்கையை ஓட்டுடுவோம் பண்ண மாட்டோம் மனசரி பண்றதுக்கு தான் உழைக்கணும் நாம வாழ்க்கையில் நம்ம வந்து சம்பாதிக்கிறது உடம்ப சரி பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வேண்டாம்னு சொல்லல ரொம்ப முக்கியம் என்னது வாழ்க்கையில நாம பண்ண வேண்டியது மனச நல்லா சரி பண்ணணும் இருந்தும் அந்த மனச அழகான மனச கடவுள் கொடுத்தும் மனச பயன்படுத்தாத அதனால சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க மனுஷன்கிற வார்த்தைக்கே மனுதே இத்தி மனுஷியாக மனுதேன்னா நன்றாக வாழ்க்கையை பற்றி சிந்திப்பவனுக்கு பேர்தான் மனிதன் யார் சிந்திக்கலையோ அவன் மனிதன் இல்லை அவ்வளவுதான் வேற என்னன்னு கேட்டுடக் கூடாது அவன் மனிதன் இல்லை அது ஒரு புரியாத ஒரு வஸ்து ஆகையினால மனிதன் சொன்னாலே சிந்தனை பண்றவனுக்கு பேர்தான் மனுஷன் மனுத்தே இத்தி மனுஷ மனிதன் சொல்லுவாங்க அழகிய சிறந்த அமைதியான மனத்தை உடையவன் மனிதன் மனதை உடையவன் மனிதன் இப்பேற்பட்ட மனச கடவுள் கொடுத்திருக்கார் அந்த மனசை சரி பண்ணினாத்தான் நீங்க மனசு நான் இல்லேங்கிற ஞானத்தை சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறப்போ புரிஞ்சுக்க முடியும் இல்லாட்டி ரொம்ப சூக் அது மனசு நான் இல்லைன்னு சொல்றது சொல்லு வார்த்தைக்கு லாஜிக்கா பார்த்தா எல்லாம் சரி வந்துடும் அப்புறம் ரொம்ப ஆழமா போற போது நிறைய சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஆகனால கிருஷ்ண சொல்ற குணத்துல அதிகமா வச்சிருங்க அமைதியாக வைத்திருப்பதில் வாழ்க்கை எடுத்துக்கொள் செகண்ட் லைன் சத்துவேன சத்வேனா சத்விக குணத்தினால் தெளிந்த அறிவால் தூய்மையான மனத்தால் நல்ல பழக்க வழக்கங்களால் அற வழியால் தர்ம நெறியில் நின்று என்ன பண்ணணும்னா படவடப்பு சோம்பேறித்தனம் இவற்றை எல்லாம் குறைக்க வேண்டும்ங்கிறார் அழகான வார்த்தை இதெல்லாம் படவடப்பு சோம்பேறித்தனம் கவனமின்மை அளவுக்கு மீறிய தூக்கம் இதெல்லாம் நீ கட்டுப்படுத்தணும் என்ன செய்யணும் அறநெறி வாழ்க்கையால் தர்ம வாழ்க்கையால் சிறந்த ஒழுக்க நெறியினால என்ன பண்ண அந்நம மற்ற இரண்டையும் மற்ற இரண்டையும் தமோகுணம் இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க கிளாஸ்ல நீங்க முடிஞ்சது கூட நீங்க யோசிக்கணும் சத்வகுணம் ரஜோ குணம் தமோ குணம் இந்த மூணு குணம் தான் மனசி படைச்சிட்டு மனசு என்ன ஹன்யாத்னா கொல்லுங்க கொல்லுன்னு சொன்னா அதை குறையின் அர்த்தம் முடியும் நம்ம வந்து ரொம்ப வில் பவரை யூஸ் பண்ணி கடவுளை பிரார்த்தனை பண்ணி நம்ம நல்லா முயற்சி பண்ணோமானா நம்ம வந்து மனசில ரஜஸையும் தமசையும் குறைக்க முடியும்பச வரணும் நமக்கு நல்ல அமைதியான வாழ்க்கை வேணுங்கிற ஆசை வேணும் அதுக்கு வேணும் பட்டோமானா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிப்போம் இந்த வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல் லைஃபா ஆக்க முடியும் நம்மளால விஜய தசமியை ரியலா கொண்டாட முடியும் சும்மா விஜயதசமி பூஜை பண்ணால் போறாது ரியல் விஜயதசமி என்றைக்குன்னா நீங்கள் மனசை ஜெயிச்ச அன்றைக்கி தான் ரியல் விஜயதசமி அது வரைக்கும் நீங்கள் நூற்றி நவராத்திரி கொண்டாடினாலும் சரி நூற்றி எட்டு நவராத்திரிக்கு வயசு இருக்கிறதே எழுபது வயசு அதில் நிறைய நவராத்திரி போயிடும் அப்படியே ஆகையினால விஜயதசமின்னா அதுதான் ரியல் விஜயதசமி நம்ம விஜயதசமிக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் ஊர்லேருந்து நிஜமான விஜயதசமி என்னன்னா மனச ஜெயிச்சா தான் ஆகினால கிருஷ்ணன் மற்ற இரண்டையும் அதுக்கு அடுத்த இன்னொன்னு சொல்லுகிறார் சத்துவம் சத்வேனி பிறகு அந்த அமைதியான மனதையும் வெல்ல வேண்டும் என்ன அழகான வார்த்தை தெரியுமா அதுக்கும் அடிமை ஆயிடக்கூடாதுங்கிறார் நம்ம என்ன ஆயிடுவோம் சில பேருக்கு வந்து ரொம்ப படம் யாராவது பண்ணாங்கன்னா பிடிக்காது அதுவும் ஒரு வகையான பந்தம் ஆகையினால அமைதிக்கும் அடிமையாகாதேங்கிறார் கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப சூக் ரொம்ப அமைதியாகவே இருக்கணும் அமைதியாகவே இருக்கணும் அமைதியாகவே இருக்கணும் குடிமட்டிலும் முயற்சி பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் எங்கேயாவது அங்கே ஒரு யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா உடனே மனசுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கனாலே என்ன அர்த்தம் டிஸ்டர்ப் வந்தாச்சு தான்னு அர்த்தம் உடனே என்ன ஆகிடும் ஐயோ என் அமைதியை கெடுத்துட்டாங்க அமைதி யாருக்கு இவங்க கெடுத்துட்டாங்க இல்லாட்டி நாய்க்கெடுத்தது சத்தம் போட்டு கெடுத்துருச்சு நான் கண்ணை மூடி தியானம் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் இது குறைக்க ரிஷிகேசத்தையாவது போய் நிம்மதியா இருக்கலாம்னா தெரியாதனமா இந்த அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சுவாமி தனியாவே வந்திருக்கலாம் நீங்க இனிமேல் தனித்தனியா கேம்ப் போடுஸுக்கு தனியா கேம்ப் போட்டுருங்க லேடிஸ் தனியா கேம்ப் போட்டுருனால கிருஷ்ணர் சொல்றார் சத்துவத்தையும் சத்துவத்தினால் வெல்ல வேண்டும் அருமையான வார்த்தை இந்த இடத்துல சத்வம் சத்வேனு சொன்னா சத்வேனா ஞானம்னு அர்த்தம் முதல்ல சத்துவம்னு சொன்னா மனதினுடைய அந்த சாத்விகமான தன்மை அதையும் எதனால வெல்லணும்னா நான் பூர்ணமான பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற ஞானத்தினால் சத்வகுணத்தையும் வெல்ல வேண்டும் என்னுடைய மனம் அமைதியாக இருக்கிறதுனா மனசு அமைதிக்கு அடிமையாயிட்டோம்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிறபோது அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அடிமையாக கூடாது அதுக்கும் அடிமையாக கூடாது அதுதான் உத்தமமான ஞானம் கொஞ்சம் ஹை ஃபிலாசி நமக்கு ஆரம்பமே தகுறாரு சத்வமே தகுறாரு சத்வத்தையே நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் ஆனால் முதல்ல அதெல்லாம் பண்ணணும் சத்வத்தை அபிவிருத்தி பண்ணணும் பிறகு சத்வத்தையும் ஞானத்தை ஞானத்தினால் அபிவிருத்தி பண்ணணும் முதல்ல சத்வகுண சம்பன்னனாகணும் அப்புறம் குணா தீத்தனாக மாறணும் சம்போகுண சம்பனா இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா நானியம் குணேபியம் மத்பாவம் சோதி கச்சதி நான் மூன்று குணங்களை கடந்த ஆத்மானு புரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த ஞானத்தினால சத்துவத்தையும் ஜெயிக்கணும் இதை பற்றி விரிவாக கிருஷ்ணரே சொல்ல போகிறார் நானும் அதை விரிவாக நாளைக்கு சொல்லுகிறேன் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணச பூர்ணமாதாஜ பூர்ணமேவா வசிஷ்யே ஹரி ஓம் அஞ்சரை மணிக்கு கோயில்ல பஜன் யாரெல்லாம் பாடுறீங்களோ